சுவஸ்தி வலட்சணம் துச்சியம் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தினுடைய விளக்கமாக இந்த அத்தியாயம் வருகிறது சதேவ சோமிய இதமக்ர ஆஷி இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத்பிரம்மனாக மட்டுமே இருந்தது இவைகளெல்லாம் எவைகள் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் இந்த உடல் அனைத்தும் மனம் அனைத்தும் விஷயங்கள் அனைத்தும் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இல்லை நம்மளுக்கு தெரியாத வேற லோகங்கள் ஏதாவது இருந்தால் அவைகள் எல்லாம் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு சத்பிரமனாகவே இருந்தது இந்த இவைகள்ங்கிறதுக்காகத்தான் பஞ்சபூதங்களெல்லாம் விளக்குனர் பஞ்சபூதம் அதற்குண்டான விஷயங்கள் அந்த விஷயத்தை கிரக இந்திரியங்கள் மனம் எல்லாத்தையும் விளக்க இதம் இவைகள் எல்லாம்னர் சத்பிரமன் மட்டும் இருந்தது அந்த பிரம்மன் எப்படி இருந்தது வெளித்தோற்றத்திற்கு இந்த ரூபமும் நாமமும் வந்திருக்கு இந்த வடிவமும் இந்த பெயரும் இல்லாத பிரம்மனாக இருந்தது அது மட்டும் இருந்தது அது எப்படி இருந்தது ஏகம் ஏவம் அத்தீயம் அது ஒன்றாக இருந்தது ஒன்றாக மட்டுமல்ல ஒன்றாக இருந்தது அது மட்டுமே இருந்தது அதற்கு வேறாக வேறு எதுவுமே இல்லை ஏகம்னா ஒன்று ஏவம்னா மட்டும் அத்விதீயம் இரண்டாவதாக வேறொன்று இல்லை அது ஒன்று மட்டும் தான் இருந்தது அது இரண்டாக்க முடியாததாக இருந்தது அதுக்கு பார்த்தோம் சஜாதீய பேதம் விஜாதீய பேதம்லாம் பார்த்தோம் ஸ்வகத பேதம் உறுப்புக்கள் அற்றது தன்னை போன்று இனியொரு பிரம்மன் அல்ல பிரம்மனுக்கு வேறாக வேறு ஏதாவது இருக்கோ அதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரே ஒரு பொருந்த இருக்குது அதுதான் ஆதாரம் எல்லாத்துக்கும் அதை நிரூபணம் பண்ணார் ஏகம் ஏபம் அத்விதீயம் சொல்லி பிறகு அதுக்கு பூர்வபக்ஷமெல்லாம் வந்தது அதாவது சூன்யம்தான் இருந்தது நாஷ்டிரியவாதியை சொல்கிறாங்கல்ல ஒன்றுமே இல்லை திடீர்னு வந்துருச்சுங்கிறாங்கல்லாம் இல்லாமையிலிருந்து ஒன்றுமே இல்லாமரிஞ்சு திடீர்னு வந்துருச்சுன்னு அதை நிராகரணம் பண்ணற அதெல்லாம் பொய் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அதுக்கு நிறையா தர்க்க ரீதியாக விளக்கமெல்லாம் பார்த்து நம்ம முடித்தோம் கடைசியாக நாற்பத்தி எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிடலாம் இந்த பஞ்சபூதங்களெல்லாம் ஆகாசத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு அதில் ஒரு பெரிய விஷயம் பார்த்தோம் ஆகாசத்தை நம்ம உண்மையிலே இந்திரியங்களால் பார்க்குறதே கிடையாது இதில் இப்படி தெரியுதுன்னு நம்ம ஆகாசத்தை பார்க்கலை ஆகாசத்தை யூகந்தான் பண்ண முடியும் இப்போ இருக்கிறது நம்ம கண்மலுக்கு முன்னாடி காற்று இருக்குது காற்று இல்லாத இடத்துக்கு போனாலும் கூட பஞ்சபூதத்தில் நாலு பூதம் இல்லாத ஆகாசத்தை பார்க்க முடியாது பிறகு இன்னொன்று சொன்னார் நீ எங்கே ஆகாசத்தை பார்த்தேன்னு கேள்வி கேட்டார் ஆகாசத்தை கண்ணில் பார்க்க முடியாது நீ பார்க்கறது இருளை பார்ப்ப இன்னை ஒளியை பார்ப்பேன் இருளும் ஒளியும் இல்லாத ஆகாசத்தை நீ எங்கு பார்த்துள்ளாயின்னு கேட்டார் அந்த ஆகாசம் இருக்குன்னு ஒத்துக்க நீ கண்ணில் பார்க்க முடியாத ஒரு ஆகாசத்தை இருக்குன்னு ஒத்துக்கிற போது நாங்களும் இந்த கண்ணில் பார்க்க முடியாத பிரம்மனை இருக்குன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆகாசத்தை ஒத்துக்கிறது மாதிரி பிரம்மனை ஒத்துக்க நம்மளுக்கு வேத பிரமாணம் இருக்குது பிறகு என்ன சொன்னார் அனுபவ ரீதியாகவும் இந்த சத்பிரமன் இருக்குது அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறில் இந்த சத்பிரமன் இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாட்சின்னு சொன்னால் வேதம் சொல்லியிருக்க ஒன்று இருந்தாலும் கூட அனுபவமாகவே இருக்கிறது நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்குது ஆனந்தமாக நிறைவாக இருக்கின்றேன் எக்கை இருக்குது எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சலப்படவில்லையோ மனம் அமைதியாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த பிரம்மன் விளங்குகின்றது பிரம்மன் எல்லா இடத்துலையும் எப்பயுமே இருக்கு இல்லாத இடமே கிடையாது எல்லா நேரத்தில் இருக்கு விளங்குவதில்லை எப்போ விளங்குதுன்னா மன அமைதியாக இருக்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த சஞ்சலமும் இல்லை எந்த சஞ்சலமும் இல்லை மனசுங்கிறதே இல்லை என்னமே இல்லை விழிச்ச பிறகு என்ன சொல்கிறோம் ஆனந்தமாக நிறைவாக இருந்தேன் அந்த இருத்தல் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது அது எப்பொழுது உணரப்படுகிறது மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் பொழுது உணரப்படுகிறது நம்ம பார்த்தோம் ஒரு கருத்து ஒரு உதாரணம் பார்த்தோம் அதாவது பிரம்மன் எப்பொழுதும் அனுபவமாக தான் இருக்குது ஆனால் அதில் நிக்ஷேபம் மனசில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் தெளிவாக தெரியுது இதற்கு உதாரணம் டிவி சினிமா திரைய பார்த்தோம் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நாம் அதில் பல விஷயங்கள் பார்க்குறோம் படம் ஓடுது வருது அழுக வருது சண்டை சீன் வருது இயற்கை காட்சிகள் வருது மழை வருது வெள்ளம் வருது எல்லாம் வருது அப்பொழுது அந்த ஸ்கிரீன் அனுபவமாக இருக்கா இல்லையா நாம் டிவி பார்க்கும்போது சினிமா பார்க்கும்போது காட்சிகள் தெரியுது காட்சிகளை பார்க்கின்றோமா திரைய பார்க்குறோமா உண்மையிலே எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திரைதான் பார்க்குறோம் ஆனால் காட்சிகள் என்ன பண்ணு திரைய மறைச்சிருது திரை இல்லாட்டி காட்சி ஓடுமா திரை இல்லாட்டி எதுவுமே தெரியாது ஆனால் திரைங்கிற அனுபவம் இருந்தாலும் நம்மளுடைய அனுபவத்தை மறைப்பது இந்த படங்கள் இந்த கிஷின் எல்லாம் மறைச்சிருது அப்படி இந்த மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் நம்மளுடைய உண்மை ஸ்வரூபத்தை சத்வரூபத்தை மறைத்து விடுகின்றது எப்பொழுதும் அனுபவமாக இருக்கிறது ஆனால் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது டிவியை நிப்பாட்டினா என்ன தெரியும் அப்போ ஸ்க்ரீன் தெளிவாக தெரியும் சினிமா படம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்ட்ரோலு அப்போ தான் ஸ்கிரீனே தெரியும் இப்போ ஸ்கிரீன் இருக்குங்கிறது அங்கே எந்த விக்ஷேபமும் இல்லை அப்படி மனம் விக்ஷேபமற்றி இருக்கும் பொழுது இது தெளிவாக தெரிகிறதுன்னு சொன்னார் அதில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னாருன்னா அதுபோல மாயை வெளிப்படாத பொழுது இந்த பிரம்மன் தெரிகிறது இருக்கிறது கலப்படமில்லாமல் சுத்தமாக ஏகம் ஏகம் அத்வீதீயமாக தெரிகிறது ரெண்டுதான் விக்ஷேபம் சபலமடையுமா ஒன்று மனசு இன்னொன்று மாயை மனமானது எப்படி கலங்கமில்லாமல் அமைதியாக இருக்கும் பொழுது நான் இருக்கின்றேன் ஆனந்தமாக இருக்கின்றேன் என்ற உணர்வு வெளிப்படுகிறதோ அப்படி மாயை என்ற ஒரு சக்தி வெளிப்படாத பொழுது பிரம்மன் ஏகம் ஏவம் அத்விதமாக விளங்குகிறதுன்னு சொல்லி நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொன்னார் அப்ப மாயை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு ஏற்கனவே முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு மாயைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் மாயையினால் இந்த பிரம்மத்திடம் இந்த நாமரூபங்கள் எல்லாம் வெளிப்பட்டதுன்னு இடத்துல சொல்லியிருக்காரு இங்கே என்ன சொல்றாரு மாயை விக்கேபம் இல்லாமல் இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும் பொழுது வெளிப்படாமல் இருக்கும் பொழுது பிரம்மன் விளங்குகிறதுன்னு சொன்ன உடனே என்ன மாயைன்னு புதுசாக இருக்கே அந்த மாயையை விளக்கணும்னு சொல்லி நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மாயா தத்துவத்தை விளக்குறார் இல்லை நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சென்ற கிளாஸில் மாயைக்கு எத்தனையோ லட்சணம் சொல்கிறான் இங்கே ஒரு புது லட்சணம் சொன்னார் மாயை என்பது ஒரு சக்தி பிரம்மனுடைய சக்தியாக இருப்பது மாயை பிரம்மன் என்பது ஆதார தத்துவம் அது அதில் ஒரு சக்தியாக இருப்பது மாயை மாயைக்கு இன்னொரு பேர் என்னது சக்தின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் அந்த சக்தி தனியாக என்றும் இருக்காது ஒன்றை சார்ந்து தான் இருக்கும் மாயைக்கு ரெண்டாவது லட்சணம் எந்த சக்தியுமே தனியாக நிற்காது எனக்கு தூக்குற சக்தி இருக்குன்னா கையில்லாமல் தூக்குற சக்தி இருக்காது கையை சார்ந்து தூக்குற சக்தி இருக்கும் நடக்கிற சக்தினா காலை சார்ந்து தான் இருக்குது வெறும் நடக்கிற சக்தி மட்டும் காலாமல் வருமானம் வரவே வராது ஒருத்தன் பெரிய வீரர்னு சொன்னால் அவனை சார்ந்தே அந்த வீரம் இருக்கும் அவனை சாராமல் வீரம் இருக்காது அப்படி சக்தி என்பது மாயைக்கு இனியொரு பயன் பிரம்மனிடம் இருக்கின்ற சக்தி தான் மாயை அந்த சக்தியானது எப்பொழுதும் தனியாக இயங்காது ஒன்றை சார்ந்து தான் இருக்கும் அது பிரம்மனை சார்ந்து தான் இருக்கிறது பிறகு அந்த சக்தியை வெளிப்படுவதற்கு முன்பு நாம் பார்க்கவே முடியாது ஒருத்தர் அமைதியாக உட்கார்ந்துருக்கார் அவர் நடப்பாரா நடக்க மாட்டாரா நமக்கு தெரியுமா பேசுவாரா பேச மாட்டாரான்னு தெரியுமா அவருக்கு வாய் இருக்குது நாக்கு இருக்குது எல்லாம் இருக்குது கால்லாம் இருக்குது உண்மையிலே கால் சில பேர் கால் வராமல் இருக்கும் நடக்க முடியாமல் இருக்கும் அவர் எந்திரிச்சு நடந்தாதேன் நடக்கிற சக்தி இருக்குதுன்னு தெரியும் நடக்கலைன்னா தெரியாது எப்பொழுது சக்தி வெளிப்படுகிறதோ அப்பொழுது அதை புரிந்து முடியும் இருக்குது இல்லைன்னு வெளிப்படல் புரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி மாயை வெளிப்பட்டால்தான் வெளிப்படுவதற்கு முன்பு அது கண்டுபிடிக்கவே முடியாது வெளிப்படல் என்ன அது இருக்கா இல்லையா நம்மளால அறியவே முடியாது இப்படி ஒரு நாலு லட்சம் சொன்னார் நாற்பத்தி ஏழு சக்தியாக இருப்பது மாயை அது தனியாக இருக்காது ஒன்றை சார்ந்து தான் இருக்கும் சாரமற்றது ரெண்டாவது காரியத்தின் மூலமாக அறியப்படுவது அதனுடைய செயல் வெளிப்பட்டாத்தையும் தெரியும் வெளிப்படவில்லை என்றால் அதை அறியவே முடியாது இப்படி நாற்பத்தி ஏழில் பார்த்தோம் நாற்பத்தி எட்டில் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் இங்கேயும் தான் அதே உதாரணத்தை சொன்னார் அக்னியில் உஷ்ணம் என்ற சக்தியை போல அக்னின்றிருந்தால் அது உஷ்ணம் அது ஒரு சக்தி அதுதான் எரிக்கும் மற்றதுலையும் அந்த அக்னியை உண்டாக்க முடியும் எல்லாம் உண்டாக்கும் அது போலேன்னு சொல்லி நாற்பத்தி ஏழில் சொல்லி முடித்த நாற்பத்தெட்டில் அப்போ நெருப்பினுடைய சக்தி உஷ்ணம் உஷ்ணமே நெருப்பாகுமான்னு கேட்டால் உஷ்ணம் நெருப்பாக முடியாது ஏன்னா தண்ணியெல்லாம் உஷ்ணம் இருக்காது இல்லையா சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடறேன் தொட்டால் சூடும் ஆனால் அது நெருப்பாகுமா என்றைக்காது என்றைக்கு நெருப்பாகாது உஷ்ணம் நெருப்பாகாது அதுபோல பிரம்மத்தினுடைய சக்தி மாயையாக இருந்தாலும் மாயை பிரம்மனாகாது மாயை சத்தாகாது சத்பிரமனாக ஆகவே ஆகாது அதனால் இந்த மாயை சத் அல்ல சத்பிரமன் அல்ல சரி சத்துக்கு வேற வேற ஏதாவது இருக்கலாமான்னு நினைச்சோம்னா சத்துக்கு எதிராக வேற ஏதாவது இருக்கலாம்னா சத்துக்கு வேறா இருந்தால் அசத்தாகத்தே இருக்கணும் அசத்தனே இல்லாமல் இருக்கணும் அப்போ இல்லாமல் இருக்குன்னு சொல்லிடலாமா அதுவும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல வேணும் அது எப்படி சொல்ல முடியும்னு அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறார் அப்போ இந்த லட்சி சத்தியினுடைய லட்சணம் தான் என்னங்கிறத அடுத்த நாற்பத்தி ஒம்பதாவது ஸ்லோகத்தில் விளக்கிறார் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தி ஏழுலேருந்து மாயா தத்துவத்தை விளக்கிறார் அது மாயா தத்துவத்தில் மாயை என்பது ஒரு சக்தி பிரம்மத்தினுடைய சக்தினார் அது தனியா இயங்காதினார் உதாரணம் நெருப்பில் உள்ள உஷ்ணத்தை போலன்னு சொல்லியிருக்கார் அது சத்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா உஷ்ணமே நெருப்பாகாது ஏன்னா பல இடத்துல பார்த்துருக்கிறோம் அது சொல்லிட்டார் அப்ப சத்த அப்ப அசத்தா இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிடலாமான்னா அதுவும் சொல்ல முடியாது அடுத்த சுலோகத்தில் சொல்றார் நாற்பத்தி ஒன்போதுல படிக்கலாம் நாப்பத்தி ஒன்போது தாத்திருமிம்மி யம் நாபிசத்ரு தாத்ரு தத்துவேஷ்யதாம் இந்த ஸ்லோகத்தில் மாயை சத்துமல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது மாை இல்லை அசத்தி என்றும் சொல்ல முடியாது சக்தி என்று ஏன் சொல்ல முடியாதுன்னு பார்த்தோம் அதுக்கு தனியாக ஒரு ஈர்ப்பு இல்லை உதாரணம் நெருப்பு உஷ்ணம் நெருப்பினுடைய சக்தி உஷ்ணம் ஆனால் உஷ்ணம் எல்லாம் நெருப்பாக அது வந்து உஷ்ணம் இருக்கும் ஆனால் அதை வச்சு இன்னொரு நெருப்பு உண்டாக்க முடியுமா இல்லை ஒளிவிடுமாது நெருப்புக்கு ஒளி விடுற சக்தி இருக்குது தண்ணீர் எவ்வளோதே சூழல் இருந்தாலும் ஒளிவிடுமா ஒளிவிடாது அதனால் உஷ்ணமே நெருப்பாகாது போல மாயையே சத்தாகாது சத்தினுடைய சக்தி மாயையாக இருந்தாலும் பிரம்மங்கிறது சத்து இருத்தல் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கிறதுங்கிற தத்துவம் இருக்கிறதனுடைய சக்தி மாயையாக இருந்தாலும் மாயை அந்த இருப்பதாக ஆகாது இருக்குன்னு சொல்ல முடியாது பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் இருத்தல் இருக்கு இருக்குங்கிறது மாயை இருக்குன்னு சொல்ல முடியாது சரி இல்லைன்னு சொல்லிரலாமா அதுவும் சொல்ல முடியாது பிறகு அது எப்படி அதனுடைய தத்துவம் என்ன எப்படி இருக்கோ அப்படி இருக்குங்கிறார் எப்படி இருக்கோ அப்படி இருக்கு விளக்கம் பார்க்கலாம் இங்க நாற்பத்தி எட்டில் சத்தல்ல உதாரணம் நெருப்பு இங்கே என்ன சொல்கிறாருன்னா அசத்தல்ல அது இல்லை என்று சொல்ல முடியாது அதற்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே முப்பத்தி நாலா ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் மாயினுடைய காரியம் நாமரூபம் சொல்லி பார்த்துருக்கோம் மாயை வந்து வெளிப்பட்டு நாமரூபமாக வந்திருக்கு நாமரூபங்கிறது உண்மையிலே இல்லை ஏற்கனவே சூன்யவாதி இல்லாமையிலிருந்து வந்ததுன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் மாயையிலிருந்து இல்லாமை வந்ததுன்னு சொல்லிட்டான் அப்போ மாயையிலிருந்து இல்லாமை வந்திருக்கு அப்போ ஏற்கனவே அங்கே வந்து சொல்லி அதை நிரூபணம் பண்ணியிருக்கோம் எப்பயுமே ஒரு காரியம் ஒன்றிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அது இல்லாததாக இருந்தால் பொய்யா இருந்தால் அந்த எதிலிருந்து வந்துச்சு அது பொய்யா இருக்க முடியாது மாயையிலிருந்து இல்லாமல் சூன்யம் வந்தது நாமரூபம் வந்ததுன்னு சொன்னால் மாயை வந்து அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது இருக்கணும் முதல்ல சத்து அல்லன்னு சொல்லிட்டான் அப்போ இல்லாமையாக இருக்கலாம்னு சொன்னால் இந்த வடிவமெல்லாம் வந்திருக்கு இது இல்லாதது இல்லாதது வந்து ஏதாவது இருக்கிறது தோன்ற முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கேன் ஒருத்தர் பொய் சொல்கிறான் பொய் நிறைய சொல்கிறான் பொய் சொல்லணும்னா என்ன இருக்கணும் ஒருத்தன் பொய் சொல்லணும்னா உண்மை இல்லாமல் பொய் சொல்ல முடியுமா நீங்கள் எத்தனை பொய் வேணாலும் சொல்லிக்கங்க அது பொய்யா இருக்கணும்னு என்ன இருக்கணும் அது பொய்யா இருக்கணும்னா ஏதாவது உண்மை இருக்கணும் அப்போ மாயையிலிருந்து இல்லாதது வந்ததுன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அப்போ மாயை இருக்குன்னு சொல்லணுமே அங்கே மாயை இல்லைன்னு சொல்லிட்டான் ஏன்னா சத்து இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டான் சத்பிரமனாக ஆகாதுன்னு சொல்லிட்டான் இப்ப இருக்குன்னு சொல்லலாம்னா இல்லைன்னு சொல்லலாம்னா இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இல்லாதது இருக்கிறதுன்னே வரணும் இதெல்லாம் இல்லாதது வெறும் தோற்றம் அப்ப மாயையிலிருந்து வந்துச்சுன்னா மாய அப்போ இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா அப்போ மாயை இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது முதல்ல இல்லைன்னு சொல்ல என்ன சொன்னா சத்பிரமனிடம் மாயை இல்லைன்னு சொன்னோம் சத்பிரமணாக இருக்க இரு இல்லைன்னு சொன்னாது இப்போ இருக்குன்னு சொல்கிறோம் இருக்கு இல்லை ரெண்டு சொல்ல முடியாத ஒரு தத்துவமாக அது இருக்கிறது மாயை என்பது சத்தும் அல்ல அசத்தும் அல்ல இப்போ இதுக்கு இன்னொன்று சொல்கிறான் நகை இருக்கு நகை உண்மையிலேயே வந்து செயின் மோதிரம் எல்லாம் இருக்குது அது இருக்கான்னா உண்மையிலே ஆராய்ச்சி பார்த்தா இருக்கா இல்லை வெறும் தங்கம்தே இருக்கு ஒரு கிலோ தங்கத்தில் ஒரு கிலோ நகை வரும் ஆனால் நகை வந்து உண்மையிலே இல்லை ஏன்னா திருப்பி மாறிக்கிட்டே இருக்கு அது மாறிடுது இருக்கிறது தங்கம் மட்டும்தான் சரி நகையே இல்லைன்னு சொல்ல முடியும் அதை சொல்ல முடியும் நீ வெறும் தங்கத்தை கழுத்தில் போட முடியுமா வெறும் தங்க கட்டியே கழுத்தில் போட முடியுமா கையில் போட முடியுமா நகையாக்குனா தான் போட முடியுது அப்போ ஒரு பொருளை பயன்படுத்திருக்கேன் அப்போ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இருக்குன்னு சொல்லணும் அப்போ இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு இருக்குன்னு சொல்ல முடியலை இல்லைன்னு சொல்ல முடியலை இப்படி விளக்க முடியாத ஒரு வஸ்துவாக இந்த மாயை இருக்கிறது சரி இருக்கு இல்லை அப்படி சொல்லிடலாமா என்றைக்குமே இருக்கு இல்லைன்னு ஒரு பொருளை சொல்ல முடியாது இருளா இருட்டா இருக்குன்னு சொல்லுட்டு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லணும் இருளும் ஒளியும் சேருமா ஒரு இதில் கூட கேட்பான் அது உண்மையாப்பான்னு கேட்பான் இப்படி இப்படிம்மா ஒன்று இப்படி தலையாட்டு இப்படி தலையாட்டு ரெண்டு பக்கம் மாட்டேன் எப்படி அப்படியும் சொல்ல முடியாது அப்போ மாயை ஒரு விளக்க முடியாத வார்த்தையால் விளக்க முடியாத ஒரு தத்துவமாக இருக்கிறது இதுதான் மாயை அதாவது அப்புறம் எப்படி இருக்குது இந்த மாயையை பற்றி ஒரு கிளாஸில் சாமி நிறைய நடத்திக்கிட்டு இருக்கார் ஒரு சாமி டிரைவர் ஒருத்தர் இருந்தார் சொல்லியிருக்கேன் ஒரு இட வண்டி எடுத்து கிளாஸுக்கு போகிறதுனால ஒரு பிரச்சனை ட்ரைவர் திட்டுறாரு சாமி ஏதோ ரொம்ப திட்டு கோவிச்சர் ரொம்ப அவனு அப்படியே முகத்தை சுண்டிடுறான் அப்புறம் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போகிறாப்பில் அந்த சாமி கூட நூறு சாமி போகிறார் போகும்பொழுது ஏதோ ஒரு சாமி ஒரு ஜோ கடிக்கிறார் இவனை சிரிக்கிறான் அப்புறம் இவன் ஒரு ஜோ அடிக்கிறான் அவரை சிரிக்கிறாரு சிரித்த உடனே இந்த கூடை போன சாமிக்கு ஆச்சரியம் பத்து நிமிஷம் கூட அதில் ரெண்டு வருஷம் சண்டை போட்டு ஏன்னா அதுக்குள்ளே இப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கான் அந்த கீழே இறங்கினோட ட்ரைவர்ட்ட கேட்டுருக்குறேன் என்னப்பா இப்போ தான் ரெண்டு பேரும் இவ்வளவு அவரை ஒன்று அவ்வளவு திட்டினாரு கோவிச்சார் அப்புறம் அவரே மறந்து ஜோ அடிக்கிறாரு நீயும் ஜோ கடி சிரிக்கிற நீ பண்ண அதுக்காக பதில் சொல்லியிருக்கேன் இதுக்கு பேர்தே மாயைங்கிறது நானும் அப்படி டிரைவர் பாருங்கள் அது கிளாஸை கேட்டுக்கு இது எப்படிதான் சொல்ல முடியாது அப்போ எப்படிதான் மாயை இருக்குன்னா எப்படி இருக்கோ அப்படி இருக்குங்கிறார் விளக்கம் பாருங்க அது எப்படி இருக்கோ அப்படி இருக்குது அப்படிங்கிறார் இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு மாயைக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாமல் இருக்குது இல்லாமல் இருக்கான்னா இல்லாமல் இல்லை பார்க்குறோம் அனுபவிக்கிறோம் சரி அனுபவிக்கிற இருக்கானா போயிடுது இல்லாமலும் போயிருது அப்போ இருக்குன்னு சொல்ல முடியலை இல்லைன்னு சொல்ல முடியலை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியலை அது எப்படி இருக்கோ அப்படி இருக்குங்கிறார் ஒரு பக்தரை நம்ம சாமி கும்பிட்றோம் கோயிலில் ஆயிரத்திட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஆயிரம் சூரிய பிரகாஷங்கிறோம் ரத்தன மாலை அணிந்தவனு சொல்லி கடவுளை வர்ணிக்கிறான் ஒருத்தர் கடவுளை வழிபட்டார் எப்படி வழிபட்டாரம்னா இந்த பாரு பகவானே நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது உடனே முழுசாக தெரிஞ்சுக்கிற முடியாது நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க அப்படி இருக்கிற உடனே நான் கும்புறேன்னா பிரார்த்தனையை பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் ஆயிரம் சூரிய பிரகாசம் ரத்தனமாலை அணிஞ்சவர் அப்படி இருந்தவர் இப்படி இருக்கிறனாலும் வர்ணனை பண்ணுறான் ஒருத்தர் வழிபட்டாரான் இப்படி நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்க அப்படி இருக்கிற உனக்கு நமஸ்காரம்னாராம் அது மாதிரி மாயை எப்படி இருக்குன்னா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது கிருஷ்ண பரமாத்மா செஞ்சார் ஒவ்வொரு காரியம் பண்ணார் நிறையா ஆனால் அவர் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன் செஞ்சார் எதுக்கு செஞ்சார் எப்படி செஞ்சார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன்னு வச்சுக்கங்களேன் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது அவர் நினச்சிருந்தா துரியோஜனை மனசை மாற்றிருந்தால் போதுமே சண்டையாக வந்திருக்காது இவ்வளோ காரியம் பண்ணவர் துரியோஜனை மனசை மாற்றிருந்தால் பாட்டியிருக்கலாம் இல்லை தர்மர் சூதாடாம நிப்பாட்டியிருந்தாலே போதுமே எதுக்கு அவர் சூதாட உடனே ஏன் இவன் மனசை மாற்ற இத்தனை காரியம் பண்ணவர் மனசை மாற்ற முடியலை எதுக்கு நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியே பண்ண முடியும் கர்மாத்தியை அப்படித்தேன் நம்மளுடைய கர்மாத்தியரி இப்போ நடக்கிறதுக்கு பாவ புண்ணியத்துக்குள்ள என்ன காரணம் பூர்வ ஜன்மம் சரி அங்கே ஏன் பாவபுண்ணியம் வந்துச்சு அது முத முதல்ல எப்போ பாவ புண்ணியம் பண்ண முதல்ல ஏன் பண்ண பார்ப்போம் முதல்ல ஏன் புண்ணியம் பண்ணேன் எதாது சொல்ல முடியுமா ஆனால் இருக்குது ஓரளவுக்கு இருக்குது மேலோட்டமாக பார்த்தா இருக்குது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது பதிலே சொல்ல முடியாமல் போய்கிட்டே இருக்குது நாம் ஒரு காரியம் செய்வோம் சரின்னு நினச்சிவோம் ஆனால் அந்த காரியம் எப்படி வேணாலும் நடக்கலாம் நம்ம கையில் கிடையவே கிடையாது அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கவே முடியாது அதை என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்கிறத தவிர வேறு வழியே இல்லைங்கிற சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் செய்யலை ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை எத்தனை பேர் சொல்கிறத கேட்டிருக்கீங்க தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் பண்ணலை ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை வருது நிறைய பேர் சொல்கிறோமா இல்லைங்களா சொல்லவே முடியாது அந்த கஷ்டத்தை துக்கத்தை நீக்க எவ்வளவு முயற்சிக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் தான் நம்ம கையில் இருக்கு இது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு எப்படி நடந்துச்சுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் பதிலே சொல்ல முடியாமத்தே இருக்குது இல்லை பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவம்ன்றான் பூர்வ ஜென்மத்தில் நான் எதுக்கு பண்ணேன் பாவம் அடுத்து ஒரு கேள்வி அங்கே அதுக்கு முந்தின ஜென்மம் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் நாங்கள் க்ளோஸ் ஒன்றும் பதிலே சொல்ல முடியாது அதனால் என்னென்னா இப்போ நம்ம முயற்சி பண்ணுறோம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதோடு சரி அதுக்கு மேலே அது நல்லா நடந்தாலும் சந்தோஷம் நல்லா நடக்கலாம் காரணம் கண்டுபிடி நல்லா நடத்துகிறது காரணம் கண்டுபிடிக்க முடியாது நல்லா நடக்கலைங்கிறது காரணம் கண்டுபிடிக்க முடியாது சில நேரம் பாருங்கள் ஒரு விஷயம் இருக்காது ஒரு காரணம் இருக்காது மனசு அது வாட் துக்கப்பட்டு உட்காந்துருப்போம் பார்த்துருக்கீங்களா ஏனே தெரியலை என் மனசு இன்னைக்கு அப்படியே டல்லு அடித்து போய் ஒரே கவலையாக இருக்குது எதுக்குப்பா கவலை அதே தெரியலை தெரியாமல் கவலைப்படுறதுக்கு பார்த்துருக்கீங்களா தெரிஞ்சு அதே மாதிரி தெரியாமல் சந்தோஷம் இன்னைக்கு மனசு குதூகலமாக இருக்குது ஏன் குதூகலமாக இருக்குது சந்தோஷமாக இருக்கிறது ஒரு விஷயம் வேணும் ஒரு விஷயமில்லாமல் மனசு சந்தோஷமாக இருக்குது பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில் இதுக்குலாம் என்ன காரணம் சொல்லுவீங்க எல்லா மாயா தத்துவம் அதெல்லாம் எத்தனையோ ஜென்மாந்திரங்கள் என்னென்னமோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோதான் ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆராய்ச்சி பண்ணால் கடைசி ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு கர்மா ஜென்மத்தை யோசிக்கலாம் தர்மப்படி தர்மம் அதர்மம் இருக்குது வேதாந்தத்துக்கும் உலக வாழ்க்கை வித்தியாசம் இருக்குது தர்மம் அதர்மங்கிறது வேதாந்தம் அதிகம் கடந்தது அதுக்காக தர்மத்தை விட்டுறணும்னு அர்த்தம் இல்லை தர்மத்தினாலதே சந்தோஷமாக இருக்கும் அது உண்மை சாஸ்திரம் சொல்லிடு ஆனால் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் ஆராய்ச்சி பண்ணிணா எந்த காரணமே சொல்ல முடியாது ராமருக்கு மேலே கஷ்டப்பட்டவங்க உண்டா ராமாயணத்தில் ராமர் கடவுள் அவதாரம் கஷ்டப்படுறவங்க உண்டா பாண்டவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க திரௌபதி என்ன பாவம் பண்ணா அதெல்லாம் பார்த்தா நம்ம படுற கஷ்டமும் கஷ்டமும் இல்லை உண்மையா அவங்க வர்ற கஷ்டத்தை கம்மன் பண்ணுங்க ராமன் ராஜ்யம் ஒரு பெரிய ராஜா அவனுடைய மனைவியை ஒருத்தன் கடத்திட்டு போயிடுறான் பெரிய துக்கம் இதுக்கு மேலே வேணுமா ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய மனைவி துயர் ஏறுகிறாங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வனவாசம் போகிறாங்க ஒரே நாளில் மொதல் நாள் சக்கரவர்த்தியை மறுநாள் ஓட்டாண்டி காட்டுக்கு போகிறான் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் அந்த மாயை இப்படித்தான் இருக்கிறது இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அநீர்வச்சனியமாக இருக்கிறது எப்படி இருக்குது எப்படி இருக்கோ அப்படி இருக்குங்கிற இப்போ இப்படி இருக்கு இப்படி இருக்கு அவ்வளோதான் திருப்பி நாளைக்கு மாறலாம் சத்துமல்ல சத்துமல்ல அது எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது இதுதான் மாயின் லட்சணம் இது ஒரு லட்சணம் சொல்லியிருக்காரு இப்ப அர்த்தம் பார்க்கலாம் சுலோகம் நாப்பத்தி சூன்யத்வமி சூன்யத்வம் இதி சேத் சூன்யம் அடுத்தது சூன்யத்வமி சேத் சூன்யம் சூன்யத்வம்னா சூன்யமானது இந்த சக்தி சூன்யமானது அதாவது இல்லை இந்த சக்தியானது சூன்யமானது இதி சேத் என்று நீ சொன்னால் அதை இல்லைன்னு சொன்னேன்னா என்பது அடுத்தது மாயா காரியம் மாயா காரியம் இதிரீயம் இதிரீயம்யம் சூன்யம் என்பது மாயா காரியம் மாயையின் காரியம் இதம் என்று உன்னால் சொல்லப்பட்டுள்ளது இந்த சக்தியானது இல்லை என்று நீ சொன்னால் சூன்யம் என்று சொன்னால் சூன்யம் என்பது மாயாவின் காரியம் என்று உன்னால் சொல்லப்பட்டதுன்னா முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சூன்யவாதத்தை சொல்கிறார் அவர் அவ என்ன சொல்கிறான் இந்த எல்லாம் மாயையினுடைய காரியம்னு சொல்கிறான் அந்த சக்தியெல்லாம் அப்படி சொல்லியிருக்க அடுத்த வார்த்தை நசூன்யம் ஆகவே அந்த சக்தி சூன்யம் அல்ல அசத்தல்ல அதாவது மாயையிலிருந்து ஒன்று வந்தது இல்லாததாக இருந்தால் இல்லாதது இல்லாததிலிருந்து வராது அதாவது இருக்கிறதிலிருந்து பாம்பு கயிறு இருந்தால் தான் பாம்பு தோன்றும் பாம்பு இல்லை ஆனால் பாம்பு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கணும் கயிறு இருக்கணும் அப்போ நீ வந்து சூன்யம் மாயையிலிருந்து வந்துச்சு இல்லாமை மாயையிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாயை இல்லைன்னு நீ சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிறார் நபி சத் அது அப்போ என்ன சொல்கிறாரு ஆகவே அந்த சக்தி அசத்தல்ல ரெண்டாவது வெறியில் பாருங்கள் ந சூன்யம் ந அபிஷத் ந அபிஷத்துன்னா அது சத்தும் ஏற்கனவே சொல்லிட்டார் முதல் சுலோகத்தில் அது சத்தல்ல ஏன்னா நெருப்பினுடைய சக்தி உஷ்ணம் என்பது போல சத்தியினுடைய சக்தியும் சத்தல்லன்னு சொல்லியாச்சு இங்கே என்ன பண்ணுறாரு அசத்தல்லேங்கிறத நிறுவனம் பண்ணிட்டார் ந அபிஷத் ந சூன்யம் ந அபிஷத் அது சூன்யம் வந்து ந சூன்யமும் அல்ல சத்து அசத்தும் அல்ல சத்துமல்ல ந அபிஷத்துன்னா சத்தும் அல்ல இந்த சுலோகத்தில் அசத் அல்லார் ஏற்கனவே சொன்ன சுலோகத்தில் சத்து அல்லன்னு சொல்லிட்டார் அடுத்தது யாத்ருக் தாத்ருக் யாத்ருக்குனா எது எப்படி இருக்கிறதோ தாத்ருக் அது அப்படி இருக்கிறது தத்துவம் ஈக ஈஷியதாம் அதை பிரித்தோம்னா தத்துவம் ஈக ஈஷியதாம் தத்துவம் தத்துவ விஷயத்தில் எது எப்படி இருக்கிறதோ அது அப்படி இருக்கிறது தத்துவ விஷயத்தில் ஈகஈஷியதாம் இது இங்கு உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் இந்த மாயையானது சத்துமல்ல அசத்தும் அல்ல எப்படி இருக்கோ அப்படி இருக்கு அதை ஏற்றுக்க அப்படிங்கிற அது உன்னால் இது மாயை மாயை இந்த உலகமே நாம் அனுபவிக்கிற சுகதுக்கம் எல்லாம் மாயை தான் இதை நம்ம லைஃப்லேயும் அப்ளை அப்ளை அது எப்படி என்ன காரணம் என்று சொல்ல முடியாது இங்கே என்ன சார் உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல உண்மையும் பொய்யும் கலந்ததும் அல்ல எப்படி இருக்கோ அப்படி இருக்குது அதை ஏற்றுக்கங்கிறார் இதேதான் நம்ம லைஃப்லேயும் அப்ளை பண்ணணும் நாம் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தா மேலோட்டம் கண்டுபிடிக்கலாம் ஆழமாக போனோம்னா கண்டுபிடிக்கவே முடியாது என்ன பண்ணணும் இருக்கிறதன்ஸ் ஏற்றுக்கொள்ளட்டும் இது 48 எட்டு ஒன்பதாவது ஸ்லோகம் அடுத்தது அடுத்து ஒரு கருத்தை சொல்றார் 50 ஸ்லோகம் ஐம்பது படிக்கலாம் சோாத்தம் தன்ஷேதீனோ சாசித்து ததா சத்வம் இது ரிஷுத்வத்தில் வரக்கூடிய ஒரு வேத மந்திரம் அதில் உள்ள கருத்தை சொல்றார் மாயை சத்துமல்ல அசத்துமல்லன்னு சொல்லியாச்சு இங்கே திருப்பி சொல்கிறார் மாயை சத்துமல்ல அசத்துமல்ல ஒரு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னார் இங்கே இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு சிருஷ்டிக்கு முன் அது தமசாக இருந்தது இருளாக இருந்தது ஒரு இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்களே இருந்ததுங்கிற வார்த்தை சொன்னாலும் இருக்குன்னு அர்த்தம் என்ன அந்த இருந்தது என்பது சத்பிரமனிடம் கடன் வாங்கி இருத்தல் சிதாபாஷன் போல் இது சதாபாஷன் சுயமாக அதற்கு இருத்தல் என்பது இல்லவே இல்லை இந்த மாயை இருளாக இருப்பதால் ஒளி வந்தவுடன் இருள் செல்வது போல் இந்த மாயை என்பது ஒரு அறியாமை அது அறிவு வந்தவுடன் சென்றுவிடும் ஓடிவிடும் இந்த கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு விளக்கத்தை பார்க்கலாம் மாயைக்கு பல வார்த்தைகள் சொல்லி விளக்க பார்த்துக்கிட்டு இருக்க அது காரியமாக வந்தால் தான் வெளிப்படும் காரியமாக இல்லாடி தெரியாதுன்னு பார்த்துருக்கோம் சுயமாக இருக்காது ஆதார் தனியா இருக்க இருத்தல் கிடையாது அநீர்வச்சனியம் சத்துமல்ல அசத்துமல்லன்ட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு தமஸ் அப்படிங்கிறார் அது தமசாக இருந்தது இருளாக இருந்தது அறியாமையாக இருந்தது அப்படிங்கிறார் நாற்பத்தி எட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு பார்த்துட்டோம் நாற்பத்தி ஒம்போதுல இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு பார்த்தோம் இங்கே தமஷாக இருந்தது இருளாக இருந்தது இருள்னா என்னென்னா இருள் என்பது ஒரு வஸ்துவா ஒரு பொருளானால் அது ஒரு பொருள்ன்னே சில இடங்களில் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது இருளுக்கு மறைக்கும் சக்தி இருக்குது ஒரு பொருளை மறைச்சிடும் ஆபரண சக்தின்னு சொல்லுவோம் மாயை வெளிப்பட்டால்தான் இந்த இருக்கிறதெல்லாம் உணர முடியும் மாயை வெளிப்படலைன்னு உணர முடியாது நாம் என்ன பார்த்துருக்கோம் சாந்தோக உபநிஷத்தில் சிருஷ்டிக்கு முன் அப்படின்னு பார்த்தோம் சிருஷ்டிக்கு முன் இவைகள் எல்லாம் சத்பிரமணாகவே இருந்தது அப்போ மாயை வெளிப்படலை ஏன் வெளிப்படலைன்னா அங்கே தமஸ் இருந்தது இருள் இருந்தது மாயையினுடைய சொருபம் என்ன மறைக்கும் சக்தி வெளிப்படுவது வரைக்கும் வர்றதுக்கும் மறைச்சி வச்சுருக்கிறதுனால தெரிகிறது இல்லை சிலது வெளிப்பட்டாத்தே தெரியும் தெரியாது இப்போ நெருப்பே இருக்குது அக்னி இருக்குது நம்ம வீட்டில் தோசை வச்சு அடுப்பில் வச்சிருப்போம் தோசை சட்டி வச்சுருப்போம் அது சூடாயிருச்சான்னு எப்படி தெரியும் தண்ணியை லேசாக தெளிச்சாலேயும் தெரியும் இல்லை தொட்டு பார்க்கணும் சூடாக சூடு வெளிப்பட்டாத்தையும் தெரியும் வெளிப்படலே தெரியாது அது மாதிரி இந்த பிரம்மன் மாயை இருக்குது அது வெளிப்பட்டதுனாலே மாயை இருக்குதுன்னு சொல்லணும் வெளிப்படுவதற்கு முன்பு அது மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டது இருளாக இருக்கிறது தமசாக இருந்ததுமஸ்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி அங்கே இருத்தல் சொல்றமே அப்படிங்கும்போது என்ன சொன்ன பிரம்மனுடைய இருத்தல் அது மாதிரி தமஸ் இருந்ததுன்னா இந்த மாயைக்கு இருந்தது கருத்து சொன்னால் என்பது பிரம்மனிடம் இருந்து கடன் வாங்கிய இருத்தல் அப்படிங்கிறார் சுயமாக இந்த மாயைக்கு இருத்தல் என்பது இல்லை தனியாக இருக்காது ஏற்கனவே பார்த்தோம் நடக்கும் சக்தி காலில்லாமல் இருக்காது தூக்கும் சக்தி கையில்லாமல் இருக்காது பேசும் சக்தி நாக்கில்லாமல் இருக்காது வெறு சக்தி மட்டும் இருக்காது அப்படி இது தனியாக இருத்தல் என்பது இல்லை அது மட்டுமல்லாது வெளிப்படுவதற்கு முன்பு மறைக்கப்பட்டிருப்பதால் இது தமஸ் இருக்கிறது அறியாமையுடன் கூடியிருக்கிறது அது ஏன் அறியாமையுடன் கூடியிருக்கிறது அறிவு வந்தவொன்னு என்ன ஆயிருது ஓடி போயிருது கையை பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கயிறை மறைச்சிருக்கு கயிறை மறைச்சது மாயா சக்தி அது என்ன பாம்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ அங்கே அறியாமை என்ற இருள் இருக்குது வெளிச்சம் வருது அறிவு வருது கயிறுன்னு தெரிஞ்சிடுது தெரிஞ்சவனே பாம்பு என்னாச்சே பாம்பு ஓடி போயிடும் இந்த மாயைக்கு ஒன்று என்ன இருக்குன்னா மாயை என்பது அறியாமை ஸ்வரூபம் அவித்யா ஸ்வரூபம் அதை தமசுன்னு சொல்கிறோம் அது வித்தியை ஞானம் வந்த உடனே என்ன ஆகுமா ஓடி போயிரும் அது ஓடுறது மட்டும் இல்லை அதனால் வந்த விளைவுகள் எல்லாமே போயிடுமா அதனால தான் இந்த தத்துவஜானம் புரிஞ்சாச்சுன்னா அறியாமை போகிறது மட்டும் இல்லை அறியாமையினால் வந்த எத்தனையோ பிரச்சனைகள் பயம் துக்கம் கவலை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அத்தனையோ ஓடி போயிடுமா இப்போ பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கயிற்ல கயிறுன்னு தெரிகிறது வரைக்கும் என்ன ஆராய்ச்சி இருக்குது நல்ல பாம்பா சார பாம்பா விஷம் இல்ல பாம்பா விஷம் பாம்பா அது அமைதியாக இருக்கா கடிச்சிருமா செய்யுமா எப்படி அதை துரத்துறது எல்லா ஆராய்ச்சியும் இருக்கான் கயிறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்விக்கே கேள்வியே இல்லைங்க ஒரு கேள்வியெல்லாம் ஓடி போயிடும் அறியாமல் இருக்கிறது வரைக்கும் இத்தனையும் வரும் இந்த அறிவு வந்தவுடன் இந்த தமஸ் அறிவு அறியாமை ஓடிவிடும் அறியாமல் ஓடணுன்னு அது மட்டும் போகிறது இல்லை அதை தொடர்ந்து என்னென்ன வந்துச்சோ அத்தனையும் போயிருங்கிறார் இந்த சின்மயானந்தர் கூட பார்த்திங்கன்னா ஒரு கதை ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் ஞானம் வந்தால் அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை இருந்தால் அதனால் ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்வார் ஏற்கனவே அந்த அபரோக்ஷான்பீர் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன் ஒரு பிச்சைக்காரன் ஒரு இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாளாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஓரிடம்லாம் வயிறாங்க திட்டுறாங்க உனக்கு வேறு வேலை இல்லையாங்கிறாங்க வருஷம் போகிற அப்படியே திரியிடாங்க திட்டுவாங்க ஏன்டா இப்படி இருக்கேன்பாங்க இப்படி சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன்பாங்க உனக்கு வேறு வேலை இல்லையாம்பாங்க பழத்தை திட்டுது இப்போ இன்னொரு பிச்சைக்காரே நீ அங்கே போய் பிச்சை இடும்பா இங்கே வைப்பு இப்படி பல துணத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் படை வீரர்கள்லாம் வர்றாங்க இவன் அப்படியே பார்த்து எடுத்து இப்போ கூப்பிட்டு போயிட்றான் தூக்கிட்டு போய் அங்கே போய் பார்த்தா இவன் எல்லாம் குளிப்பாடுறான் எல்லாம் பண்ணுறான் எல்லாம் பண்ணி ராஜ மரியாதையெல்லாம் நடக்குது நல்லா சாப்பாடு போடுறாங்க அப்போ அந்த பையிருக்கு பார்த்துக்க அந்த ஓரமாக எடுத்து வச்சிடறான் அங்கேயே வச்சிருக்கான் என் கொண்டு போன பையெல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணி பார்த்தா என்ன சொல்கிறான்னா நீ வந்து இந்த நாட்டினுடைய வாரிசு சின்ன விஷயத்தில் தொலைஞ்சு போயிட்டு நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தால் அந்த அங்கு அடையாளங்கள் மச்சங்கள் நான் கண்டுபிடிச்சி இவர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சி ராஜா வாய்க்கிறாங்க ராஜா வாயிடுறான் இப்போ ஆச்சு என்னாச்சு பிச்சைக்கார இல்லை ஆன பிறகு ஒரு நாள் உனக்கு ஒரு ஆசை வந்துச்சான் அந்த பிச்சை எடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு போனான் போன உடனே அதே மாதிரி அங்கே திட்டிருக்கானுங்க எப்படி எங்கடா போன இவ்வளோ நாளா திட்டியிருக்கான் பிச்சு வந்துட்டே திருப்பி ஆரம்பிச்சிட்டே அப்படி இப்படி பழத்திட்டு இவனுக்கு ஒரு கவலை இருக்குமா கொஞ்சமாவது கவலை இருக்குமா அவனுக்கு அவ சிரிக்கிறேன் மனசுக்குள்ள ஏன்னா ராஜா நான் யாருக்கு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு இதெல்லாம் அனர்த்தமாக தெரியுது அந்த உண்மை தெரிந்தவுடன் இந்த அறியாமை தான் யார் என்ற அறியாமை போனவுடன் அந்த அறியாமையினால் என்னென்ன விளைவுகள் வந்ததோ அத்தனையும் அழிந்து விட்டன அது மாதிரி என்ன சொல்கிறார்னா இது வந்து மாயைக்கு ஒரு லட்சணம் அறியாமை தமஸ் மூடி வைக்கக்கூடிய தன்மை உள்ளது அதுக்கு ஞானம் வந்தவுடன் என்ன ஆகும் அது ஓடிவிடும் அப்படிங்கிறார் சத்தியம்னு ஒரு பொருள் ஒன்று இருக்குதுன்னா அந்த சத்தியத்துக்கு ஒரு விஷயம் பொருள் என்னென்னா பிரம்மன் மித்தியான்னு சொல்லுவோம் மித்தியான்னு சொன்னால் இருக்கிறது மாதிரி இருக்குது இல்லாத மாதிரி இருக்குது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியல பேர் மித்தியா அதுக்கு என்ன வஸ்துன்னா மாயை மாயையினுடைய ஸ்டேட்டஸ் தன்மை மித்தியா பிரம்மத்தினுடைய ஸ்டேட்டஸ் சத்தியம் இந்த அப்படிங்கிறதுனா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னொரு லட்சணம் தமசுன்னு சொல்லியிருக்காரு இங்கே அந்த தமசு என்ன ஆகும் அறியாமை வந்தவுடன் அறிவு வந்தவுடன் போய்விடும் தமஸ்னால் இருள்ன்னு அர்த்தம் ஒளி வந்தவுடன் இருள் போய்விடும் அதுக்கு அறியாமைன்னு ஒரு பொருள் இருக்குது அறிவு வந்தவுடன் அறியாமை சென்றுவிடும் இது மாயையினுடைய லட்சணம் இது ஐம்பதாவது சொல்லோகம் சுலோகத்தில் அர்த்தத்தை பார்த்துடலாம் சிம்பிளான சொல்ல மாயைக்கு பல லட்சணம் சொல்லி வர்றார் நாற்பத்தி ஏழுலருந்து இப்ப இதுல ஒரு லட்சம் சொல்லியிருக்கார் தமஸ்ங்கிற ஒரு லட்சம் சொல்லியிருக்கிறார் பழச சொல்லி சொல்றாரு அது அந்த மாயையானது சத்தாகவும் இல்லை அசத்தாசித் முதல் வரி முதல் வார்த்தை அசத்தாகவும் இல்லை அது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை அடுத்தது ததானீம் கிம்து அபூத்தமக அது பிரித்தம்னா கிம்துவூத்தமகன் இருக்கு கிம்து அபூத்தமக கிம்தூன்னு ஆனால் ததானீம் ததானீம்னா அப்பொழுது அப்பொழுதுனா எப்பொழுது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டிக்கு முன்னு சொல்லி இவைையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு ஆனால் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அபூத்தமகர் அது தமசாகவே இருந்தது இருளாகவே இருந்தது இந்த சாந்தோக்கிய மந்திரத்தில் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்புன்னு ஒரு வார்த்தை போட்டுருக்கும் அப்போ வரலை வரலைங்கும்போது தெரியலை பிரபஞ்சம் உற்பத்தி ஆகலை ஏன் தெரியலைன்னா அது இருளாக இருந்தது அப்போ மறைக்கும் சக்தி தமசுன்னு அந்த குணம் இருக்கிறதுனால தெரியலை இருளாகவே இருந்தது தமசாக இருந்தது அபூத்தமாக ரெண்டாவது வரி சத்யோகாத் தமசக சத்வம் தமசக சத்வம்னா தமசிற்கு அந்த இருளுக்கு இருத்தல் என்ற தன்மை தமசு இருந்ததுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா அந்த இருத்தல் என்ற தன்மை சத்யோகாத் சத்தினுடைய சம்பந்தத்தினால் வந்தது பிரம்மத்தோட சேர்ந்திருக்கிறதுனால பிரம்மத்தினுடைய சக்தியாக இருப்பதனால் சக்தி இருந்ததுங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறோம் அந்த இருத்தல் என்ற தன்மை வந்தது அடுத்த நதக தன் நிஷேதநாத் தன் அந்த மாயையானது நிஷேதநாத் நீக்கப்படுவதனால் அறிவினால் நீக்கப்படுவதனால் அறிவு வந்தவுடன் அறியாமல் போயிருது அந்த மாயையானது அறிவினால் நீக்கப்படுவதனால் ஸ்வதக சுயமாக அதற்கு இருத்தல் என்பது இல்லை அது தனியாக இயங்காத மாயை பிரம்மனோடு சேர்ந்ததே இருக்கும் அந்த மாயையானது சத்தாகவும் இல்லை ஆனால் சிருஷ்டிக்கு முன் தமசாக இருந்தது தமசிற்கு இருத்தல் என்ற தன்மை சத்தினுடைய சம்பந்தத்தினால் வந்தது அந்த மாயையானது வித்தியினால் அறிவினால் நீக்கப்படுவதால் சுயமாக இருத்தல் இல்லை எது அறிவினால் நீக்கப்படுதோ அது உண்மையிலே இல்லை அதுக்கு சுயமாக இருத்தல் என்பது இல்லை பாம்பு அறிவினால் நீக்கப்படுவதால் அதற்கு சுயமாக இருத்தல் கயிறை சார்ந்துதான் பாம்பு இருக்குது நகை என்பது உண்மையிலே இல்லை தங்கத்தை சார்ந்திருக்கு நகையத்தை தங்கத்தை தனியாக நகையை தனியாக பிரிக்க முடியாது அது மாதிரி சுயமாக இருத்தல் என்பது இல்லை ஆனால் நகை இருந்துச்சுன்னு சொல்கிறான் இருந்துச்சும் ஏன் சொல்கிறான் தங்கத்தை இருந்துச்சுன்னு சொல்கிறான் ஆனால் நகை உண்மையிலே இல்லை மாற்றிருவோம் அரிச்சிருவோம் திருப்பி போயிரும் எது நீக்கப்படுகிறதோ அது மாயை அது மறைக்கப்பட்டிருக்கு அதனால் அதுக்கு தமசுன்னு ஒரு குணம் இருக்குது அப்படின்னு இந்த சுலோகத்தில் சொல்லியிருக்கிறாரு அடுத்த சுலோகத்தில் இன்னும் சில விளக்கங்கள் மாயைக்கு சொல்லி பிறகு அது எங்கே இருக்குதுன்னு சொல்லப்போகிறார் இந்த மாயை இப்படிப்பட்ட குணமுடைய மாயை உண்மையிலே எங்கே தான் இருக்குது பிரம்மத்தை சார்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் பிறகு அது எங்கே இருக்குங்கிறத நிரூபணம் பண்ணிவிட்டு அடுத்த கருத்துக்கு போகும்